धर्मत शक्ति यज्ञ मनो मोक्षे निवेश वेदाध्यनदाचना वेदाध्ययध्यन पड़ो गृह धर्मानुष्टान முடிஞ்சளவுக்கு அவன வந்து இஷ்ட சக்திதோ யஜ்னி யஜ்னாத அனுஷ்டானம் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில மனமும் அதோடாம அவன் வந்து மோக்ஷத்துல ஈடுபடுத்தணும் அதாவது பிரம்ம ஜித்யாசைக்கு வரணும் சொல்றது அப்ப இது ஒரு கிரமத்துக்கு தானே சொல்றது அது மாத்திர ஸ்லோகம் கூட இருக்கு அனதீப்திதோ வேதான் அனுப்பாத்திய தசாத்மஜான் அனிஷ்டி மோஷமி அகஹான்னு வர சொல்லியிருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் செய்யாமல் ஆரம்பத்திலேயே அவன் வந்து புண்ணுத்யாசை பண்றேன் சன்னியாசம் வாங்கிக்கிறேன் மோகஜாத்திரத்துக்கு வரையின்னு சொன்னா மோட்சத்துக்கு போக முடியாது அவன் நரக்கிறதுக்குதான் போக முடியும் அப்படின்னு வர சொல்லியிருக்கு மோக்மிச்சன் விரதி அசஹா ஸ்ரீ வேலை சொல்லியிருக்கு ரெண்டு இந்த ரெண்டு ஸ்பிருதியை பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணலன்னா அங்க புண்ணு வித்தியாசத்துக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு பயம் ஏற்படுறது முன்னாடி வேதார்த்தியம் பண்ணல தருமான ஸ்தானம் பண்ணல பெண்ணுச்சாரியாவே இருந்திருக்காங்க ஆகல தர்மானம் பண்ணலன்னு சொன்னா வேதாந்த விசாரத்துக்கு வரத்துக்கு அவன் இவ்வளவு தண்டனை சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாக்கறதுக்கு அதெல்லாம் மனசுல வச்சிருந்தேன் ஆச்சாரியர் சூத்திரக்கார இடத்துல தர்ம விசாரத்துல அப்புறம்தான் பிரம்ம விசாரம் பண்ணணும் சொல்றாருன்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு கூறி சொன்னேன் அதுக்கு பதில் என்னன்னு கேட்டார அந்த ஸ்ருதியுடைய தாத்பரியத்தை நீங்க அது ஏன் தெரியுமா அந்த மாதிரி ரெண்டு ஸ்மிருதி வந்திருக்கு நீ இந்த காரியங்கள்லாம் பண்ணலைன்னா உனக்கு தெரியாதபடி பிரம்மசுத்தியாக பண்ண முடியாது ஏன்னா வேதாத்தியனம் பண்ணலைன்னா கர்மாஸ்தானம் இல்லாமல் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் உனக்கு சித்து சுத்தி வராது வயதாசியம் ஏற்பட முடியாது முமுகை வராது முகை இல்லாமலே நீ வந்து இதெல்லாம் விட்டுட்டு அதாவது செய்ய வேண்டிய கிராம விட்டுட்டு இவன் வந்து மோட்சம் அப்படின்னு இருந்தானே ஆனால் அது அதுக்கு தோஷம் செய்யிருக்கு இல்லையா அதனால அதை விட்டுட்டு இதை பண்ணுறேங்கிறதே சொல்ல முடியாது வைராக்கியம் கொண்டு ஆ பண்ணலாம் யாருன்னா யாருக்கு வைராக்கியம் சுத்தி கொடுத்தோ அவனுக்கு கர்மாசங்கனங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி தெரிவித்து கேட்டேன் எதகரேவ விரஜே ததகரேவ பிரபரே இவனுக்கு விரதேக்குன்னா வைராக்கியம் எந்த தின இப்போ சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு பூர்த்தமான யோகியதையாம்சம் என்னன்னு கேட்டால் வைராக்கியம் எந்த தினத்துல அவனுக்கு பூர்ணமான வைராக்கியம் சிந்திக்கிறதோ அன்னைக்கு அவன் எல்லா கரமாகவும் விட்டுவிடலாம் கதகல்ல அவன் பிரபுசத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல பூர்ண சன்னியாசாக யாருக்கு யாருக்கு வைராக்கியம் வந்ததோ என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே விட்டுவிடலாம் அப்ப வைராக்கியம் வராதவன் அவனுக்கு சொல்லப்பட்டது இந்த கிதி இதெல்லாம் பண்ணி திட்ட சித்தியை சம்பாதிக்கின்றே வைராக்கியத்தை சம்பாதிக்கிட்டு மோட்சத்துல வைராக்கியம் சொல்லு அதனால இந்த ஸ்மிருதியை கொண்டு நீ வந்து இப்படிதான் இந்த சூத்திர சார் சொல்லணும்னு சொல்றது இந்த ஆச்சாரியான சொல்றவர்கள் பார்த்தோம்னா அந்த சாதனைக்கு திருத்த சம்பத்தியில் அந்த உபரதிங்கிற அம்சம் சன்னியாசம் கேள்வி தர்ம சன்னியாசம் அந்த இதாக வச்சுக்கலாம் இதுலேயும் முன் அதுக்கப்புறம் வர சில அதிகரணங்கள்ல குசுராபிகரணம்னு இருக்குது அந்த அதிகரணத்தில் எல்லாருக்குமே தேவர்களுக்கு தேவர்களுக்கும் அதிகாரம் கொண்டு இருந்தார் அதிகாரம் கொண்டு அப்படி சொல்கிறதா பார்க்க அவன் சன்னியாசியாக இருக்க முடியாது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த அதிகாரத்துல ஒரு தாரகர்மத்தை சொல்ல வேண்டியிருக்கு அப்படியே பேசுகிற அது சொன்ன சிங்காங்களை சொல்றதுக்கு முக்கிய அதிகாரம் அதுக்கப்புறம் கௌண அதிகாரம் அது கீழ் அதிகாரம் ஒரு ஸ்டெப்பா இதுல கொண்டு போறேன் அதுல கொண்டு போகிறதுக்க சன்னியாசிகளுக்கு ரொம்ப முக்கியமான அதுதான் சன்னியாசிகளுக்கு இந்த வேடாந்த சிரவணம் பிரம்மஜித்யாசைங்கிறது ஒரு நித்திய கர்மா மாதிரி ஆயிடுச்சு அதாவது செய்யலைன்னா பிரத்யாயத்தை கொடுக்கக்கூடிய நார் பண்ணியே ஆகணும் அவர் அவ பண்ணியே ஆகணும் அவலம் கிடைக்க ஆகணும்னு ஒரு கட்டாயம் ஏற்பட்டு அப்ப என்ன இருக்கு அவளுக்கு முக்கிய அதிகாரம் நிச்சயமா அவளுடைய பலம் வந்தே ஆகணும் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்லாம் பண்ணக்கூடாதுன்னு எதாவது அப்படி இல்லை அவள் எந்த காரியத்தையும் பண்ணிட்டு இது பண்ணலாம் தனியாக தான் இருக்கணும் இல்லை கிரகஸ்தான கூட தர்ம விசாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு விசுராதிகரணம் அதுக்கு பிரமாணம் விசேஷா ஹஸ்ட் சொல்லி அவா இந்த பிடிச்ச அளவுக்கு சித்தி சித்திக்க வேண்டிய தர்மாக்களையும் பண்ணிட்டு அதே சமயத்தில் தர்ம விசாரத்தையும் பண்ணி இருக்கலாம் அப்படிங்கிறது அதிகரணம் இருக்கு இருக்கு அதனால இந்த அதிகாரத்தை கௌன அதிகாரம்னு வச்சுருக்கோம் அதாவது ரொம்ப பிரதானம் இல்லை அதை விட வந்தது இதுக்கு அதுக்கு தெரிஞ்சாலும் பலத்துல கொஞ்சம் விளம்பம் ஏற்படும் பலத்துல வித்தியாசம்னு சொல்ல முடியாது அந்த தியானம் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் விளம்பம் ஏற்படலாம் ஆக ஆனியா ஆஹங்கம் இல்லை வைரா சன்னியசம் வைராக்கன் முக்கிய அதிக்காரம் ஆச்சாரியால் நினைக்கிறார் வாக்கி எல்லாருக்கும் முக்கிய அதிக்காரம் இல்லை ஆனால் அதிக்காரமே இல்லைங்க இருக்கும் இல்லை அதிக்காரம் உண்டு திருஷ்ட பிரதிஷேபே அர்பம் அதிக்காஷ் வந்து பண்ணப்படாதேன்னு ஏதாவது விஷயம் இருக்கோ அப்படி ஒண்ணு முடியல பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் தவிர பண்ணப்படாதேன்னு சொல்லல ஒரு சமயம் இந்த கர்மா அதிர்ஷ்ட இந்த சிரவண மன்னனங்கள்லாம் இருக்குமே ஆனால் அப்ப சொல்லலேங்கிறது நம்ம தண்ணப்படாததுன்னு நம்ம பயந்து கொண்டிருக்கலாம் கர்மா இருக்கே அதை வந்து அது சொன்னபடியே செஞ்சு நான் பண்றேன்னு என்ன பண்ணாதேன்னு சொல்லலையே அப்படின்னு நீ சொல்லப்படாது உனக்கு பண்ணல பண்ணனு சொன்னா தான் செய்யலாமே தவிர பண்ணலன்னு சொல்லலேங்கிறத வச்சு பண்ணிட முடியாது பணம் இல்லா அந்த மாதிரி இல்லை இது திருஷ்டார்த்தம் இதனுடைய பலம் அதிருஷ்டம் இல்லை இங்கேயே பிரத்யமா வரக்கூடிய பலம் அப்ப பிரத்யமா வரக்கூடிய பலத்தை உள்ளதாக இருக்கிறதுனாலே இது யாரு அபேட்சிக்கிறாரோ அவளுக்கு அதிகாரம் உண்டு ஆனால் முக்கிய அதிகாரங்கிறது இல்லை பிரதிஷேகாலம் ஆக்கிரம் அதிக நாங்கள் எடுத்து இப்ப அந்த மாதிரி பாக்குறச்சிருத்திகளைலாம் நம்ம பிரதானமா ரொம்ப தாற்பயம் உள்ளதாக நினைச்சுக்கிறாரு இதனுடைய தாத்பரியம் உனக்கு வைராக்கியம் வராமல் இந்த சந்நியாசத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கற சொல்றதுலதான் தாத்பரியம் கொண்டு போகலாம் அதனால ஒண்ணும் விரோதம் தெரியாது இந்த பட்டபாஸ்கரர் ஒண்ணு சொன்னார் பட்டபாஸ்கர் பாஸ்கரான் அவர் வந்து சூத்திரபாஷன் எழுதியிருக்கார் அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு முன்னாடி ஜெய்மினியுடைய பன்னெண்டு இல்லை பதினாறு அத்தியாயம் இருக்குது அந்த ஜெய்மினி சாஸ்திரம் அது பன்னெண்டு அத்தியாயம் இப்போதிக்கு இருக்குது சங்கர்ஷ காண்டம்னு ஒரு நாலு அத்தியாயம் ஜெய்மினி பண்ணினது தான் அதை சேர்த்தா பதினாறு அத்தியாயம் கூர்மாம்சா சாஸ்திரம் அந்த பதினாறு அத்தியாயத்துக்கு அடுத்தபடி வர்றது தான் இந்த சாஸ்திரம் இது பதினேழாவது அத்தியாயமாக கதாபா பிரம்மியாசான்றது இதுவரை பதினாறு அத்தியாயம் முடிஞ்சது பதினேழாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது அது தப்பு ஏன் தப்பு அவர் என்ன சொன்னாருன்னா அதிசந்தத்துக்கு சாதன சதுர்த்திய சம்பத்தி அனந்தரமும் சொல்றதுக்கு எந்த பிரமாணமும் இல்லை ஆனா தர்ம விசார அனந்தரம் சொல்றதுக்கு இதுக்கு முன்னாடி பதினாறு அத்தியாயம் வந்து இருக்கு பதினேழாவது அத்தியாயமாக இருக்கு அதனால அதுக்கு அனந்தரம் சொல்றது பொருத்தமாக இருக்கு தர்ம விசார அனந்தரம் சொல்றது சரியா இருக்கு இப்போ ஒரு நாலு அத்தியாயம் வெளியே இருக்குன்னு வச்சுக்கோணும் நாலு அத்தியாயத்துல முதல் அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயத்திலும் அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் முதல் அத்தியாயத்தை சொன்னது சொல்லிட்டு அதுக்கப்புறம் பதத்துக்கு அப்படி சொல்வோம் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு பதினாறு அத்தியாயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு அத்தியாய காட்சியில ஆபான் ஆரம்பிச்சாருன்னா அந்த பதினாறு அத்தியாயத்தில சொன்ன விஷயத்தான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பதினேழாவது அத்தியாயத்துல குரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு அவர் நினைச்சார் இவருன்னு சொல்றார் அப்படின் இது ரெண்டும் சேர்ந்து ஒரே சாஸ்திரமாக இருக்குமானால் குருமிவான் சிங் உத்தரமிவான் சிங் சேர்ந்து ஒரே சாஸ்திரமாக இருந்தால் நீ சொல்றது நியாயமாக இருக்கலாம் ஒரேன் பிரயோஜனம் விஷயம் அதிகாரி அனுபந்த சதுஷ்டத்தை சொல்லையே இது வேற சாஸ்திரம் ஆயிருக்கும் ஒரே சாஸ்திரமாயிருந்தால் அந்த சாஸ்திரத்துல பாதி கடைசி படிக்க ஒரே அளவில் தானே ஒரே அதிகாரி பிரயோஜனாக இருக்கானு சொல்லிட்டு வருவான் நடுவில் ஒரு புதுசா இந்த சாஸ்திரத்துக்கு அதிகாரி தனியா அதிகாரி சொல்லுவது அவசியம் இருக்குமா அதுக்கு இருந்தா அது வேறக்கு வரணும்னா இதுக்கு வேணும்னா சேர்த்து ஒரே புத்தகத்துல அடிச்சு போட்டுருக்கலாம் ரெண்டு புத்தகத்துக்கு சேர்த்து ஆனா கிரந்தம் வேறையா இருக்கு ஏன்னா இந்த சாஸ்திரத்துக்கு தனியான விஷயம் தனியாக பலம் தனியாக அதிகாரி இதெல்லாம் சொல்லறதுக்குனாவே இன்னும் இதுக்கு முன்னாடி உள்ள சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட பலத்துக்கும் இந்த பலத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறதுனால அதுக்குள்ள அதிகாரிக்கும் அதிகாரிக்கும் வித்தியாசம் இருக்கிறதுனால இந்த ரெண்டுமும் ஒன்னாக ஏதோ ஒரு சாஸ்திரம் முடிஞ்சது அப்படிங்கறதுக்காக பதானந்தரியத்தை இந்த அதிபத்திற்கு அர்த்தமாக சொல்ல முடியாது தர்ம விசாரத்துக்கு ஆனந்தரியம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வாக்கியத்துல இடம் இல்லை சின்ன சாஸ்திரமாக இருக்கிறதுனாலே சம்பத்தியான முழு வேத விசாரே வேதாந்த விசார சாஸ்திரம் தானே இந்த தர்ம ஜித்யாசாங்கறது இந்த சூத்திரத்துல சொல்லியிருக்காரு இந்த தர்ம ஜித்யாசையுதிகளை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேவா புதுச்சே இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான இடத்துல தற்ப தே கர்மோலோகியமேவாசகுபகுகுகுகுகுகுகுகுணஜிதோலோகியே இந்தமாதிரி எந்தெந்தோதாந்தோ பரவசுரோ சமாஹ்ரோத் ஆத்மேவாத்மானதி இத்தியாத ஸ்தலங்களில் சிங்கவாசாவம் வேதாந்தத்தில் பிரம்மஜித்யாசோஷன் மூக்ஃபுன்னு சொன்னால் அந்த மூகுவ என்னென்ன விசேஷங்கள் இருக்குங்கிறது தெரிவிக்கிறது சாந்ததாந்தோப இதெல்லாம் சொல்லியிருக்கு அந்த பலேகம் பண்ணி வைரா வைரா வந்து அதுக்கப்புறம் இந்த வாக்குகள் இப்ப விசாரம் நடந்துட்டு இருக்கு அந்த விசார அந்த வாக்குங்கள் எல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிறார் அப்ப என்ன சரி இவருடைய மனசுல இருக்கிறது இந்த சாதனை தொக்தையை சொந்த சுட்டீர சொல்லப்பட்ட சாதனை சித்தையை சொந்த மனசுல இருக்கிறதுனால அசா அதுக்கப்புறம் அப்படிங்கிற அர்த்தங்கள் வந்து தான் பொருத்தமான சொல்வது தெரியப்படும் அப்படின்னு பாஸ்கர மக்கள் கண்டனம் அண்ணா அடுத்த இதில் பூர்வமீமாக சேர்க்கும் இந்த உத்தரமயமானும் சேர்க்கும் வேதம் என்னென்ன விதத்தில் இருக்குதுன்னு ஆட்சி காட்சி சொல்லுறேன் விஷயம் பலன்